ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வரம் அதிநலம் அருளப்பெத்த ஆழ்வார்கள் அவ்வெம்பெருமானுடைய சரித்திரங்களை எல்லாம் தங்களுடைய திவ்ய பிரபந்தங்களிலே அனுபவித்து மகிழ்கின்றனர் அந்த சரித்திரங்களை எல்லாம் நாம் பார்த்தால் அதிலே சில சரித்திரங்கள் மிகவும் பிரசித்தமான சரித்திரங்களாய் இருக்கின்றன அதாவது எல்லோருக்கும் தெரிந்திருக்க கூடிய சரித்திரங்களாக இருந்திருக்கின்றன இன்னும் சிலவற்றை நாம் எடுத்து பார்த்தால் அது அவ்வளவு பிரசித்தி இல்லாத சரித்திரங்களாக சில விஷயங்களை ஆழ்வார்கள் அனுபவிக்கின்றார்கள் ஆனால் சில சரித்திரங்கள் அது எப்படிப்பட்ட சரித்திரங்கள் திவ்ய பிரபந்தத்தை தவிர அந்த சரித்திரம் வேறு எந்த ஒரு கிரந்தத்திலேயும் அதாவது இதிகாசத்திலோ அல்லது புராணங்களிலோ நாம் பார்க்க முடியாத சரித்திரங்களாய் அமைந்திருக்கின்றன அப்படி ஒரு சரித்திரத்தை திருமழிசி ஆழ்வார் நான்முகம் திருவந்தாதி அனுபவிக்கிறார் கொண்டு குடங்கால் மேல் வைத்த குழவியாய் தண்டவரக்கந்தலை தாளாள் பண்டெண்ணி போம் குமரன் நிற்கும் பொழில்வேங்கடமலைக்கே போம் குமரர் உள்ளிர் புரிந்து நான் முகந்திருவந்தாதி இருக்கக்கூடிய நாற்பத்து நான்காவது பாசுரம் இந்த பாசுரம் இதிலே ஒரு சரித்திரத்தை திருமசி ஆழ்வார் நமக்கு காட்டிக் கொடுக்கிறார் இந்த சரித்திரம் இதிகாசங்களிலேயோ அல்லது புராணங்களிலேயோ காண கிடைக்கவில்லை என்ன பெரியவர்கள் காட்டியுள்ளார்கள் இந்த சரித்திரத்தை அருளி செய்தவர்கள் மூன்றே மூன்று ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார் இந்த சரித்திரத்தை அனுபவித்திருக்கிறார் பேயாழ்வார் இந்த சரித்திரத்தை அனுபவித்திருக்கிறார் அடுத்தபடியாக திருமணி ஆழ்வார் இந்த சரித்திரத்தை அனுபவித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் என்ன சரித்திரம் என்னால் ராவணன் அவன் ஒருமுறை பிரம்மாவிடம் சென்றானாம் பிரம்மாவிடம் சென்று பல வரங்களை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு ஆசை இருந்தது ஆனால் ராவணன் என்ன நினைத்திருந்தார் என்னால் நாம் நேரே பிரம்மாவிடத்திலே போய் வரம் கேட்டால் வந்திருக்கிறது ராவணன்தான் என்று தெரிந்தால் பிரம்மா வரம் தருவாரோ மாட்டாரோ என்று சந்தேகப்பட்டானாம் சரி என்ன செய்யலாம் நாம் ராவணன் என்பதை மறைத்துக் கொண்டு பிரம்மாவிடத்திலே செல்ல வேண்டும் எப்படி மறைத்துக் கொள்வது என்னால் ராவணன் என்னால் அவனுடைய அடையாளம் அவனுடைய லட்சணம் அவனுக்கு பத்து தலைகள் இருக்கின்றன ஆக அவனுடைய தலைகளை பார்த்தாலே அது இராவணன் தான் என்று தெரிந்துவிடும் இந்த தலைகளை மறைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் சரி அதே போல இராவணன் என்ன செய்தான் பிரம்மாவனிடத்திலே சென்று அதாவது தன்னுடைய ஒன்பது தலைகள் அதாவது அவனுக்கு பத்து தலைகள் இருக்கின்றன அதிலே ஒன்பது தலைகளை மறைத்துக் கொண்டு ஒரு தலையை மட்டும் காட்டிக்கொண்டு அவன் பிரம்மாவிடத்திலே சென்றானான் ஏதோ வரங்களை கேட்டான் அப்படி அவன் கேட்ட வரத்தை கொடுப்பதற்கு பிரம்மாவும் தயாராகி விட்டார் அந்த சமயத்திலே எம்பெருமான் என்ன செய்தான் ஏற்கனவே இந்த ராவணன் என்பவன் மிகவும் கொடியவனாக இருக்கிறான் இவன் பிரம்மாவிடத்திலே மேலும் மரங்களை பெற்றுவிட்டானால் அவனை நாம் இந்த லோகத்துக்கு அவனாலே பல தீமைகள் ஏற்படும் தடுக்க வேண்டும் என்று ஆசை கொண்டான் எம்பெருமான் என்ன செய்தான் உடனே அந்த பிரம்மாவினுடைய மடியிலே ஒரு சின்ன குழந்தையாக அவன் வந்து அமர்ந்து கொண்டானாம் எம்பெருமான் சர்வேஸ்வரன் அப்படி அமர்ந்து கொண்டு அவன் என்ன செய்தான் தன்னுடைய திருவடிகளாலே பிரம்மாவனுடைய தலைகளை ஒன்றொன்றாக எண்ண ஆரம்பித்தானா அப்படி எண்ண ஆரம்பித்தவுடனே பிரம்மாவுக்கும் அதாவது சர்வேஸ்வரன் ராவணனுடைய தலைகளை எண்ண ஆரம்பித்தானா ஒன்று இரண்டு மூன்று என்று அதை பார்த்தவுடனே பிரம்மா சடக்கென புரிந்து கொண்டார் வந்திருப்பது ராவணன் தான் இவனுக்கு இதற்கு மேலும் நாம் எந்த வரத்தையும் கொடுக்கக்கூடாது என்று அவர் உணர்ந்து கொண்டார் அந்த காரியத்தை செய்தது சர்வேஸ்வரன் வடிவிலே வந்து செய்தானா அந்த சரித்திரத்தை தான் திருமணி ஆழ்வார் இந்த பாசுரத்திலே அனுபவிக்கிறார் பண்டு என்னால் முன்பொரு காலத்திலே குடங்கால் மேல் ஒரு சிறு குழந்தையாக வடிவு கொண்டு அவன் என்ன பண்ணான் சர்வேஸ்வரன் தண்டா அரக்கன் தலை தாளால் எண்ணி தண்ட அரக்கன் என்னால் என்ன அர்த்தம் தண்டிக்க தகுந்தவனான ராவணன் அவனுடைய பத்து தலைகளையும் தாளால் என்னால் அவனுடைய திருவடிகளாலே அவன் எண்ணினானாம் அப்படி எண்ணி அவன் என்ன செய்தான் போம் அவன் உடனே அந்தர்தானம் ஆகிவிட்டான் மறைந்து விட்டான் இது இந்த சரித்திரம் மூன்று ஆழ்வார்கள் மட்டுமே பாடியுள்ளார்கள் பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்த அதிலே ஆமே அமரர்க்கு அறிய அது நிற்க நாமே அருகிற்போம் நன்னெஞ்சே பூமேய மாதவத்தோன் தாழ் பணிந்த வாடரக்கன் முடியை பாதமத்தால் எண்ணினான் பண்பு என அவர் ஒரு பாதுரத்திலே அனுபவித்தார் பேயாழ்வாரும் இந்த சரித்திரத்தை ஆய்ந்த அருமறையோன் நான்முகத்தோன் நன் குரங்கில் வாய்ந்த குழவியாய் வாழறக்கன் ஏய்ந்த முடிப்போது முன்னேழன் எண்ணினான் ஆர்ந்த அடிப்போது நங்கள் கரண் என்று பேயாழ்வாரும் இந்த சரித்திரத்தை அனுபவித்தார் அதே போல திருமணிசை ஆழ்வாரும் இந்த அழகான சரித்திரத்தை அனுபவிக்கிறார் தாளால் பண்டெண்ணி போம் அந்த எண்ணி விட்டு அடுத்த கணம் அவன் மறைந்து விட்டானான் அப்படி மறைந்த எம்பெருமான் அவன் எங்கே சென்றான் உடனடியாக அங்கிருந்து அவன் திருமலைக்கு சென்று விட்டானான் போம் குமரன் நிற்கும் பொழில் வேங்கடமலைக்கே போம் குமரர் உள்ளிர் புரிந்து அந்த குழந்தையாயிருந்த சர்வேஸ்வரன் அவன் என்ன செய்தான் குமரனாக மாறி அவன் திருவேங்கட மலையிலே போய் நின்று விட்டான் என்று இந்த அற்புதமான சரித்திரத்தை செய்தது யார் என்னால் திருவேங்கடமுடையான் தான் இந்த லீலையை செய்தான் என்ன அழகாக காட்டுகிறார் திருமணிசை ஆழ்வார் இந்த பாசுரத்திலே மற்றொரு சுவாரஸ்யமும் உண்டு அவனை குமரன் என்று பாடுகிறார் திருவேங்கடமுடையானை பார்த்து குமரன் என்று பாடுகிறார் திருவேங்கடமுடையானை குமரன் என்று இரு ஆழ்வார்கள் பாடியுள்ளார்கள் வெண்ணு விளங்கு மதிகோள் விடுக்கும் வேங்கடமே மேல இளம் குமரன் கோமானிடம் என்று பேயாழ்வார் திருவேங்கடமுடையானை பார்த்து குமரன் என்று பாடினார் அதே போல திருமணிசை ஆழ்வாரும் போம் குமரன் நிற்கும் பொழில் வேங்கடமலை கே என்று திருவேங்கடமுடையானை பார்த்து குமரன் என்று பாடினார் குமரன் என்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் இவ்வா பாலகன் என்னெல்லாம் அர்த்தம் திருவேங்கடமுடையானுடைய பிரசித்தமான ஒரு திருநாமம் லோக்கத்திலே இருப்பவர்கள் எல்லோரும் அவனை கூப்பிடுகின்ற திருநாமம் என்ன என்று பார்த்தால் அது பாலாஜி என்கிற திருநாமம் திருப்பதி பாலாஜி என்றுதான் அவனை அழைக்கிறார்கள் பாலாஜி என்கிற திருநாமம் அவனுக்கு எங்கிருந்து வந்தது என்னால் யார் கொடுத்தார்கள் என்னால் ஆழ்வார்கள் கொடுத்த திருநாமம் பேயாழ்வார் அவனை குமரன் என்று பாடியுள்ளார் அதே போல ஆழ்வாரும் அவனை குமரன் என்று பாடி அந்த ஆழ்வார் கொடுத்த அந்த திருநாமம்தான் இன்றளவும் அவனுக்கு பாலாஜி பாலாஜி என்று நாம் கூப்பிடுகிறோமே அந்த திருநாம்தான் அவனுக்கு மிக பிரசித்தமான திருநாமமாய் வந்து சேர்ந்தது என்று நாம் பார்க்கிறோம் இந்த திருநாமத்தை அளித்தவர்கள் வேயாழ்வார் திருமழிசையாழ்வார் ஆகிய ஆழ்வார்கள் அப்படிப்பட்ட திருமணிசை ஆழ்வாருடைய ஒரு பாசுரத்தை நாம் அவருடைய திருநக்ஷத்திரத்தை முன்னிட்டு இன்றைக்கு அனுபவித்தமைக்கு அந்த பாலாஜியின் கிருபையே காரணம் சொல்லலாம் திருமணி ஆழ்வார் திருவடிகளே பெருமானார் இப்பதிவை உங்களுக்கு வழங்கியோர் ஸ்ரீ சேவா மொபைல் ஆப் உங்களுடைய மொபைலில் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் சார்ந்த உபன்யாசங்கள் திவ்ய தேசங்களின் மகிமைகள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களின் வைபவங்களை பெற உடனே கூகுள் ஆண்ட்ராய்டு பிளேஸ்டோருக்கு சென்று சேவா என்று சர்ச் செய்யுங்கள் அதாவது S-R-I-S-E-V-A என்று டைப் செய்து எங்களுடைய ஆப்பை இன்ஸ்டால் செய்து கொள்ளுங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய்